திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இருந்து ஓய்வு பெற்ற அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நீ நடப்பதற்கு மட்டும் பாதையை உருவாக்கு நீ உருவாக்கும் பாதையில் மற்றவரையும் நடக்கவை அதுவும் ஓர் உதவிதான் பலசாலி முயல் ஓர் அடர்ந்த காட்டு நடந்து கொண்டிருந்த முயல் மூங்கில் குர்த்துகளை உடைத்து சாப்பிட்டு கொண்டிருந்த யானையை பார்த்தது வணக்கம் யானை என்ன இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு என்றது முயல் தன் காலடியில் நின்ற முயல்குட்டியை அலட்சியமாக பார்த்தது யானை என் கால் நகமளவு கூட இல்லாத நீ எல்லாம் என் கிட்டே பேசுற அளவு வளர்ந்துட்டியா என்று கடுமையாக கேட்டது அதை கேட்ட முயல்குட்டியின் முகம் வாடி போனது ஏன் யானை அண்ணன் தன்னிடம் இப்படி பேசியது என்று யோசித்தபடியே முயல்குட்டி நடந்தது காட்டையொட்டி இருக்கிற கடலில் வாழும் திமிங்கிலம் அக்காவிடம் கேட்கலாமே என்று கடற்கரைக்கு ஓடியது திமிங்கலாக்கா திமிங்கிலா என்று கூப்பிட்டு கொண்டே ஓடிய முயல் தண்ணீருக்கு வெளியே எட்டி பார்த்த திமிங்கிலத்தை பார்த்து அக்கா ீங்களாக்கா என்றது திமிங்கலம் கடற்கரையில் இருந்த நீயா நீயா என்னை கூப்பிட்டாய் என்றது ஆமாக்கா என்றது முயல் அது அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் என் கண்ணை விட சிறியதாக இருக்கிற உன்கிட்டே பேசறதுக்கு எனக்கு நேரமே இல்லை என்று யானையை விட கடுமையாக பேசிவிட்டு தண்ணீருக்குள் சென்று விட்டது திமிங்கிலம் அதைப் பார்த்த முயலுக்கு மீண்டும் சோகம் அதிகமானது மீண்டும் திமிங்கிலத்தை அழைத்தது நான் உருவத்துல சின்னதா இருந்தாலும் பலத்துல உங்களை விட பெரியவன் வேணும்னா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதி பார்க்கலாமா என்று கேட்டது முயல் திமிங்கிலத்துக்கோ சிரிப்பு தாங்க முடியவில்லை இருந்தாலும் போட்டிக்கு ஒப்பு கொண்டது நீளமான கயிறை கொண்டு வந்து திமிங்கிலத்திடம் கொடுத்தது அக்கா இந்த கயிற்றின் இன்னொரு முனையை நான் பிடித்து கொள்வேன் நான் இழு என்று சொன்னதும் நீங்கள் இழுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கயிற்றுடன் காட்டுக்குள் ஓடியது அங்கே இருந்த இதே போல் போட்டிக்கு முயல் அழைத்தது நான் ஒரு இழு இழுத்தான் நீ காணாமல் போய்விடுவாய் என்று சொல்லிக் கொண்டே தன் தும்பி கையில் கெட்டியாக பிடித்து யானை நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள் அண்ணா நான் அந்த பக்கம் சென்று கயிற்றின் இன்னொரு முனையை பிடித்துக் இழு என்று சொன்னதும் போட்டி தொடங்கும் என்று சொல்லி விட்டு யானையின் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு புதரில் மறைந்து கொண்டது இந்த முயல் திமிங்கிலத்துக்கும் யானைக்கும் கேட்பது சத்தமாக இழுக்கலாம் என்று கத்தியது உடனே அடுத்த முனையில் முயல்குட்டி இருப்பதாக நினைத்து இரண்டு விலங்குகளும் கயிற்றை வேகமாக இழுத்தன இரண்டுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை முயலுக்கா இத்தனை வலிமை இருக்கிறது என்று நம்ப முடியாமல் கயிற்றை வேகமாக இழுத்த கொஞ்சம் விட்டால் திமிங்கிலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிடும் போல இருந்தது யானைக்கும் அப்படித்தான் தும்பிக்கையே உடைந்துவிடும் போல யானைக்கு இருந்தது இரண்டும் தங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்தி இழுத்தன பட்டன இரண்டாக அருந்தது கயிறு அந்த வேகத்தில் அருகில் மரத்தில் மோதி மண்டை வீங்கியது யானைக்கு திமிங்கிலம் கடலில் இருந்த பவளப்பாறையில் மோதி சிராய்த்து முயலின் திட்டம் புரியாமல் உருவத்தை வைத்து திறமையை அடை போட்டு விட்டோமே என்று நொந்தபடி யானையும் திமிங்கிலமும் அதன் வேலையை பார்க்க கிளம்பின அன்று முதல் முயல்குட்டியை எங்கே பார்த்தாலும் புன்னகைத்தபடியே வணக்கம் சொன்னது யானை திமிங்கிலமும் மரியாதையாக பழகியது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பார்கள் உருவத்தில் சிறியதாக உள்ள முயல் எப்படி தந்திரம் செய்து உருவத்தில் பெரிதாக இருக்கும் யானைக்கும் திமிங்கிலத்திற்கும் சரியான பாடம் புகட்டி உள்ளது தை அறிய முடிகிறது உருவு கண்டு எல்லா வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அண்ணார் உடைத்து என்கிறார் வள்ளுவர் உருவு கண்டு எல்லா வேண்டும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்கிறார் வள்ளுவர் அதாவது உருண்டு ஓடுகின்ற பெரிய தேருக்கு அச்சாணி போல நின்று காப்பவரையும் உலகம் உடையது அதனால் ஒருவரது வடிவத்தைக் கண்டு யாரையும் இகழ்தலை தவிர்க்க வேண்டும் அறிவையும் அவர்களது நற்பண்பையும் வலிமையையும் உணர வேண்டும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் முத்துக்குமாரி